அவர்கள் கூறியதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டவரிடத்தில் நான் நபிசல்லும் அலிஹிவசம் அவர்களிடம் சென்றேன் அப்போது அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களை ரது இல்லாம அவர்கள் மறைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது நபிசல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் என்னை சுட்டிக்காட்டி இது யார் என்று கேட்டார்கள் நான் உம்முஹானி என்று சொன்னேன்